மாதமே சாா த்தமே யிரவிடம் மேவெவ நமோ விதைய யகர்த்திருஷிோ மஹ நமோருளவரனோம ஸிந்த விோத்திய ிே நமோ வேதாந்திசிணே கிருஷ்ணாயலோக்கம் வேதாஜாஸே சமய முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நகசிரியாத் ஸ்ருத்துஸ்மதிபுராம் ஆலய கருணாலி பகவங்காவது பரமம்ோ மேஜம் யோ மஹத்தப பரமம்ோ மகமம் யாராயணம் பாஷியத்தில் நம்ம தப்டேவா தபத்தியம் அனவ்னம் எஷர இதுவரைக்கும் பாஷியம் படிச்சிருக்கோம் ஆஹா பரமம்யோ மகத்தேஜா அந்த வாக்கியத்துக்கு பாஷ்யம் பார்த்தாச்சு பரமம்யோ மகத்தபா அதுக்கும் பாஷ்யம் படித்து அர்த்தம் தெரிஞ்சுன்னுட்டோம் இனி பரமம்யோ மகத் பிரம்மா பரமம்ய் பாராயணம் இதுக்கு பாஷ்யம் படித்து அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் படிக்கலாம் பரமம் சத்யாதி லக்ஷணம் பிரம்மா மகனீயா மகத்து பரமம் பிரகஷ்டம் புனராவத்திசங்காரிதம் பராயணம் பரம் அயனம் பராயணம் பரமம் யோ மஹத் பிரம்ம பரமம் யாராயணம் அதுக்கு பாஷ்யம் பரமம் அப்படின்னா இங்கே அவர் சொல்கிறார் சத்யாதி லட்சணம் ஆதீன முதலிய சத்தியம் முதலான லக்ஷணத்தை உடைய பிரம்மன் வேதத்தில் தைத்திரியோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பமே பிரம்மம் அப்படின்னு உபநிஷத்தில் சொல்லியிருக்கு பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் பியூர் கான்ஷியஸ்னஸ் பியூர் ஆனந்தா நம்ம பார்த்துட்டுருக்கிறதுலாம் பெயர் வடிவங்கள் செயல்கள் நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பியூர் எக்ஸிஸ்டன்ஸில் நடந்துட்டுருக்கிற சூப்பர் இம்போசிஷன் அதே மாதிரி தான் பியூர் கான்ஷியஸ்னஸ்லையும் ஆக இருப்பு உணர்வு இன்பம் எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ் ஆனந்தம் நான் வந்து ஹாப்பினஸ்ஸோ ப்ளிஸ்ஸோ ப்ரெஷரோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலை எக்ஸசி இந்த மாதிரிலாம் சொற்களை பயன்படுத்தலை ஆனந்தம் அப்படிங்கிறத அப்படியே எடுத்து நட்டேன் தமிழில் இங்கிலீஷில் ஆக ஒரு ஒரு பொருளையும் இது இருக்குது ஒரு பொருளில் வந்து இருக்கிறது இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கு, அதனால் பூமி இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது நெருப்பு இருக்கிறது காற்று இருக்கிறது ஆகாயம் இருக்கிறது அந்த பெயர் வடிவங்கள் மாறுகிறது ஆனால் இருக்கிறது என்பது எல்லாவற்றிலும் இருக்கிறது ஆகவே அந்த இருப்பை புரிஞ்சுக்கணும் அறிவால் புரிஞ்சுக்கணும் எல்லாவற்றிலும் இருப்பதிலெல்லாம் இருப்பு இருக்கிறது பெயர் வடிவங்கள் நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ இந்த மைக்குன்னு name, இது மைக்குன்னு ஒரு நேம் அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு சில பேர் சொல்லுவாங்க வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பதா அண்ட் பதார்த்தா ஆக இந்த ஃபார்ம் இருக்குது இதுக்கு ஒரு நேம் இருக்குது இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இது நான் பேசுகிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இதை இது நான் பேசுகிறதெல்லாம் பெருசாக காட்டுறது வாங்கி கொண்டு போய் அந்த மிஷின் வழியாக போய் பெருசாக காட்டுறது அப்படி அப்படி ஒரு வஸ்து இருக்குது எல்லாத்துலேயுமே பார்த்தோம் ஆனால் நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷனோட இருக்குது வித் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த எக்ஸிஸ்டன்ஸை புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து அலைகள் கடல் என்ற ரெண்டு சொற்களும் தண்ணீர் என்ற பொருளை சார்ந்து இருக்கிறது உண்மையில் தண்ணீரை தவிர அலைகள் என்ற சொல்லுக்கும் கடல் என்ற சொல்லுக்கும் இருப்பு கிடையாது அந்த சொற்கள் இரண்டும் தண்ணீரின் மீது கற்பிக்கப்பட்டவை அதைப்போல் சமஸ்கிருதத்தில் கேவல சத்தும்போ நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன் இல்லாத சத்தை அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ண முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஐ நான் இருக்கிறேன் நான்கிறது என்னது ஒரு இன்டிவிஜுவல் ஈஸ் சூப்பரிம்போஸ்டான் எக்ஸிஸ்டன்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி ஈஸ் சூப்பரிம்போஸ்டான் எக்ஸிஸ்டன்ஸ் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி மை இண்டிவிஜுவாலிட்டி யூ மை இட் செல்ஃப் சூப்பர் இம்போஸ்டு நீ நான்கிறதே எக்ஸிஸ்டன்ஸில் சூப்பரிம்போஸ் சூப்பர் இம்போஸ்னால் அத்தியாசம்னு பேர் சம்ஸ்கிருத்தில் பேர் தமிழில் சொன்னால் கற்பனை அத்தியாசம் ஆரோபம் கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வத்துவினில் வேறே ஓரோர் ஏற்றல் நாரூடு பணியாய் தோன்றல் நரனாகி தரியில் தோன்றல் நீரூடு காணல் தோன்றல் நிறம் தலம் வெளியில் தோன்றல் என்று கைவல்லினவனியத்தில் சொல்லியிருக்கு ஆக ஆரோப்பம்னு சொல்லுவோம் அத்தியாசம்னு சொல்லுவோம் கற்பனைன்னு சொல்லுவோம் இதெல்லாம் என்னதுன்னா ஓரோர் வத்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓறுதல் ஒரு வஸ்துவில் கயிற்றில் பாம்பாக பார்க்குற மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறார் நாரூடு பனியாய் தோன்றல் கயிற்றில் பாம்பு நரனாகி தரியில் தோன்றல் ஸ்தான புருஷ நியாயம் ஒரு கம்பத்தை மனுஷனாக பார்க்கறது நீரூடு காணல் தோன்றல் அதாவது இது பாலைவனத்தில் தண்ணீரை பார்க்கறது நிறம் தலம் வெளியில் தோன்றல் ஸ்பேஸில் வந்து கலரை பார்க்கறது ப்ளூ ஸ்கை எல்லாம் சொல்கிறோம் உண்மையிலே ப்ளூ கிடையாது நிறம் தலம் அங்கே ஏதோ ஒரு இடம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வெளியில் தோன்றல் அது மாதிரி தான் இந்த வாழ்க்கையின்னு சொல்கிறது அப்போ எதுக்கு இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் கற்பனை அதனால் இருப்பை மட்டுமே கவனி இருப்பதை கவனிக்காதே ஆக நுண்மையாக இருப்பதையும் கவனிக்காதே பருவாக இருப்பதையும் கவனிக்காதே சட்டிலாக எக்ஸிஸ்டாக இருக்கிறதையும் ஃபோக்கஸ் பண்ணாதே கிராஸாக எக்ஸிஸ்டாக இருக்கிறதையும் ஃபோக்கஸ் பண்ணாதே பியூர் எக்ஸிஸ்டன்ஸை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணு தட் ஈஸ் பிரம்மன் அதுதான் அப்சல்யூட் ரியாலிட்டி அதுதான் பாரமார்த்திக சத்தியம் அதை கவனிங்கிறது அதுதான் பிரம்மன் ஆ பிரம்மன் எங்கேயோ இல்லை எல்லா வஸ்துக்கள்லேயும் சத் சத்வரூபமாக இருக்கார் ஆக சமஸ்த வஸ்துக்கள்லேயும் சத்ரூபமாக இருக்கார் அந்த சத்ரூபத்தை கவனி உங்கள்கிட்டயும் அந்த சத்து இருக்குது சர்வம் சண்மயம் சன்மயம்னா என்ன இருப்புமயம் இருப்பதெல்லாம் இருப்புமயமே இருப்பே இறைவன் இருப்பே மெய்ப்பொருள் எப்பொருள் தாயினும் அப்பொருளில் இருக்கும் மெய்ப்பொருளைக் காண்பதே அறிவு பொருளல்லவற்றைப் பொருளாக உணராதே மருளானாம் மானா பிறப்பு அடையாதே என்பது கருத்து ஆக சத்தியாதி லக்ஷணம் சத்தியாதி லக்ஷணம்னா என்ன சத்தியம் முதலான அதே தான் ஞானம்னு சொல்கிறோம் இப்போ நான் இருக்கிறேன்னு சொல்கிற போது இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன் உணர்வும் இருப்பும் இணை பிரியாதவை உணர்வும் இருப்பும் இணை பிரியாதவை உணர்வே இருப்பு இருப்பே உணர்வு ஆகவே இருப்பு உணர்வையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி உணர்கிறேன்கிற போதும் இருக்கிறேன் இருக்கிறேன்கிற போதும் உணர்கிறேன் ஆகவே உணர்வையும் இருப்பையும் பிரிக்க முடியாது இந்த உண்மையை உணர்ந்து கொள்வது இன்பம் அது இன்பமாகவும் இருக்கிறதுங்கிறதுக்கு நிறைய சாஸ்திரத்தில் நிறைய நம்ம அதுக்கு உதாரணங்கள்லாம் சொல்லி ஆகணும் ஆக எது இருப்போ அதுவே உணர்வு எது உணர்வோ அதுவே இருப்பு இருப்பும் உணர்வுமே இன்பம் இன்பமே உணர்வு இன்பமே இருப்பு ஆகவே சத்து சித்து ஆனந்தம் அதுக்கு பேர் தான் அதுக்கு சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா அதுதான் இவர் சொல்கிறார் சத்யாதி லக்ஷணம் பிரம்ம பரமம்யோ மகத் பிரம்மன்னு சொல்கிற பதத்துக்கு ஆகவே பரமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சத்தியாதி லக்ஷணம் ஆதின்னு போட்டார் அப்போ நம்ம சேர்த்துக்கணும் ஞானம் அனந்தம் அனந்தம்னால் அந்த இடத்துல நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது எல்லையற்ற இருப்பு எல்லையற்ற உணர்வு எல்லையற்ற இன்பம் ஆக லிமிட்லஸ் எக்ஸிஸ்டன்ஸ் லிமிட்லஸ் கான்ஷியஸ்னஸ் லிமிலெஸ் ஆனந்தா ஆக வரையறுக்கப்படாத இருப்பு வரையறுக்கப்படாத உணர்வு வரையறுக்கப்படாத இன்பம் ஆக இந்த அனுபவ இன்பம் ஆனந்தமெல்லாம் வரையறுக்கப்பட்டது ஆக அறிவு உடல் மனம் புத்தி இவைகளால் உணர்வு வரையறுக்கப்பட்டு போல காட்சி அளிக்கிறது ஆகவே இருப்பும் உணர்வும் இன்பமும் தன்னுணர்வுகளால் வரையறுக்கப்பட்டிருப்பதை போல காணப்படுகிறது பெயர்கள் வடிவங்களால் நேம் ஃபார்ம்னால் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் பியூர் கான்ஷியஸ்னஸ்னால் லிமிட்டட் மாதிரி தெரியுறது அது அறியாமையினாலும் மாயினாலும் அதனால் வரையறுக்கப்பட்டிருக்கிற மாதிரி ஆகவே வரையறுக்கப்படாத அப்படிங்கிறது இதை புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதோடு சரி இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஆகவே அனுபவத்தில் இருக்கும் தன் அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணி அனுபவத்தில் இருக்கும் உண்மையை புரிந்து கொள்வதுதான் இந்த பிரம்மஜானம் ஆகவே இறைவனைத் தவிர ஒரு பொருளும் இல்லை வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை இது என்ன சொல்வது பேதாபேதவாதமா அபேதவாதமா என் சொல்லி வாழ்த்துவனே ஆக இத்தனையுமாக ஒரே வஸ்து தான் இருக்கு அதை தான் சொல்ற பரமம் சத்யாதி லக்ஷணம் பிரம்மா சரி பரமம்யோ மகத் பிரம்மன் ஏன் சொன்னார் மகத்துங்கிறதுக்கு பூஜிக்க மகத்துங்கிற சப்தத்துக்கு பெரியதுன்னு ஒரு அர்த்தம் சிறந்ததுன்னு அர்த்தம் அது போடுற மகனீயதயா மகத்து மகனீயா மகனீயர்கள் பூஜனீயர்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா பூஜிக்க தகுந்தவர்கள் சமஸ்கிருதத்தில் அனியர் பிரத்யம்பம் பாஷ்ய சங்கராச்சாரியர் அதை சொல்கிறார் மகனீயத்தயாங்கிறார் அணியர் அணியர் அணிய அணியருங்கிறது ஒரு பிரத்யகம் கரணீயம் படனீயம் கமனீயம் அப்படிங்கிற போது அதெல்லாம் வந்து அணியர் பிரத்யகம் கர்த்தவ்யம் அதெல்லாம் தவ்யத் பிரத்தியம் படித்தவியம் அப்படின்னா அது தவ்யத் பிரத்யகம் இதெல்லாம் கிராமர் பாயிண்ட் இலக்கணம் தவ்யத்தில் அணியர்ன்னு போட்டால் இங்கே என்ன அர்த்தம்னா மகனீயான்னா போற்றத்தகுந்தது வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டியது அந்த மெய்ப்பொருளை மட்டுமே அதன் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிற பொய்ப்பொருளை எல்லாம் நாம் நோக்கக்கூடாது அதுவே சிறந்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் மகனீயத்தையா மகத்து ஏன்னா பரமம்யோ மகத் பிரம்மங்கிற மந்த் ஸ்லோகத்தில் இருக்கிறதுனால ஆகவே அது பரமங்கிற சப்தத்துக்கு சத்தியம் ஞானம் அனந்தம்னு அர்த்தம் சொல்லிவிட்டார் ஆக பிரம்மன் சத்யஜானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது சத்தியமே பிரம்மன் ஞானமே பிரம்மன் அனந்தமே பிரம்மன் இருப்பே இறைவன் உணர்வே இறைவன் இன்பமே இறைவன் அதுவே போற்றத்தகுந்தது அதனால்தான் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகிங்கிறோம் காயத்ரி மந்திரத்தில் வரேண்யம்னா வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது அதை மட்டுமே பொன்னையோ பொருளையோ போகத்தையோ புகழையோ தேர்ந்தெடுக்கக்கூடாது வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது வரேண்ணியம்னா வரணியம்னு அர்த்தம் சூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம் நீ இதெல்லாம் சூஸ் பண்ணாதே லைஃப்பில் பணத்தை சூஸ் பண்ணாதே மண்ணை பெண்ணை பொன்னை புகழை இதெல்லாம் நீ சூஸ் பண்ணாதே அதெல்லாம் மேலெழுந்தவரைய தர்மத்துக்கு பயன்படுத்து ஆனால் உண்மையிலேயே நீ தேர்ந்தெடுக்க வேண்டியது மெய்ப்பொருளை மட்டுமே அதுதான் அர்த்தம் மகனீயதையாக மகத்து அடுத்தது பரமம் எஃப் பாராயணத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் பரமம் பரமம் இஸ் ஈக்குவல் பிரகிருஷ்டம் பிரகிருஷ்டம்னா மேலானது உயர்ந்தது சிறந்தது அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் புனராவத்தி சங்காரஹிதம் மறுபடியும் நமக்கு இந்த உடல் பற்று அகப்பற்று வராது இந்த இடத்துல பரமம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அகப்பற்று புறப்பற்று எனது என்பது புறப்பற்று நான் என்பது அகப்பற்று நான் அப்படிங்கிறோமே அது அகப்பற்று நான்கிற போதே ஒரு தன்னுணர்வு வருகிறது அந்த தன்னுணர்வு உண்மை என்று கருதுவது அகப்பற்று என்னுடையது என்று மைன் அப்படிங்கிறோம் இல்லையா ஐ அண்டு மைன் ஐயாவது மைனாவது ஐ மைன்கிறதெல்லாம் சூப்பரிம்போஸ்டு ஆன் பியூர் கான்சியஸ்னஸ் ஆகையினால் பரமங்கிற சொல்லுக்கு பொருள் சொல்கிறார் புனராவர்த்தி ஷங்கா ரஹிதம் புனராவருத்தினா என்ன மறுபடியும் வர்றதுன்னு அர்த்தம் ஷங்கான்னா டவுட்டுன்னு அர்த்தம் ரஹித்தம்னா இல்லைன்னு அர்த்தம் டவுட் இல்லை என்ன டவுட்டு இல்லை அப்படின்னா மறுபடியும் திரும்பி வந்துடுவேனோ அப்படிங்கிற டவுட் இல்லை மறுபடியும் திரும்பி வந்துடுவேணும்னு மறுபிறப்பு மறுபடியும் உடம்புக்குள்ளே புகுந்துடுவேனா இறைவா இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் ஆகையினால் மறுபடியும் சரீரத்துக்குள்ளே புகுந்து அவஸ்தப்படக்கூடாது எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் ஆகையினால இந்த சரீரத்துக்குள்ள மறுபடியும் எத்த எத்தரீரம் தத்த தத்திர துக்கம்னு சாஸ்திரம் எங்கெல்லாம் உடம்பு இருக்கோ அங்கெல்லாம் துக்கம் இருக்குது அது தேவேந்திரனோட சரீரமாக இருந்தாலும் சரி எந்த எந்த எந்த தெய்வத்தோட சரீரமாக இருந்தாலும் சரி எத்த எத்தனை சரீரம் தத்த தத்திர துக்கம் உடம்புன்னு இருந்தாலே துன்பந்தான் இது பொதுவான விதி ஆகையினால என்னென்னா நமக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுறது என்னென்னா மறுபடியும் இந்த சரீரத்துக்குள்ளே போகப்படாது பகவானோட கலந்துடணும் இரண்டற கலந்துடணும் அப்படிங்கிறோம் அதனால் அதுக்கு வந்து புனராக ஏன்னா உ பிரமசூத்திரமே கடைசியில் சொல்கிறது ரெண்டு தடவை சொல்கிறது அனாவிர்தி சப்தாத் அனாவிர்த்தி ஷப்தாத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீண்டும் இவன் பிறப்பதில்லை மீண்டும் இவன் பிறப்பதில்லை எப்படி சொல்லுகிறீர்கள் எந்த ஆதாரத்தில் சொல்லுகிறீர்கள்னா வேதங்கள் சொல்லுகின்றன சப்தாத் சப்தாத்னா வேத பிரமாணத்தின் மூலம் இது நிரூபிக்கப்படுகிறது வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே என்றார் திருமூலர் இந்த பரமங்கிற பதத்துக்கு பிரஷ்டம்னு அர்த்தம் சொல்லட்டு ஆச்சாரியர் என்ன சொல்கிறார் புனராவத்தி ரகித்தும் மறுபடியும் பரந்துடுவேணோங்கிற சந்தேகம் உனக்கு வரவேண்டாம் என்ன சம்சயான்னு கீதையில் கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்கிறார் ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வத்தியா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேதி சோர்ஜுன இன்னும் பல இடங்களில் சொல்கிறார் அசம்சயம் சந்தேகப்படாதே அர்ஜுனா நிச்சயமாக மறுபிறப்பு கிடையாது ஆனால் நம்ம மறுபிறப்பு கிடையாதுங்கிறது ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணிக்கணும் மறுபிறப்பு கிடையாதுன்னா இந்த உடம்பில் வாழ்ந்து முடிஞ்சுட்டு இந்த உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் இந்த உயிர் இறைவனுடைய அருளால் இறைவனோட ஒன்று இருக்கும் மீண்டும் பிறக்காது இது துவைத்த சித்தாந்த சாஸ்திரங்கள் அத்வைத சித்தாந்தப்படி என்னென்னா இந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு உனக்கு உடல் மீதோ நான் என்கின்ற தன்னுணர்வின் மீதோ உனக்கு சிறிதளவும் பற்று இருக்காது நிருமமோ நிரகங்காரகா சாந்தி மதிக்சதி யான் எனது எனும் செருக்கு அறுத்தல் அதுதான் புனராவ இந்த உண்மையை புரிஞ்சுணுட்டா உன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி மேலே உனக்கு எனது ஒரு இதே உண்மை ஒற்றுதலே இருக்காது உன்னுடைய தன்னுணர்வையே நீ வேடிக்கை பார்ப்பாய் ஆப்ஜெக்டிஃபை யு ஆர் ஆப்ஜெக்டிஃபையிங் யுவர் ஓன் யுவர் யுவர் ஓன் செல்ஃப் நீ அதையே வேடிக்கை பார்ப்பேன் என் என் மீது கற்பிக்கப்பட்ட என் மீதுன்னா இந்த இடத்துல பறந்து விரிந்திருக்கிற உணர்வு நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க கிளியாட்ட ஆகவே இந்த தன்னுணர்வு கோடானு கோடி தன்னுணர்வுகள் தூய உணர்வின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்றன கோடானு கோடி அலைகள் தண்ணீரின் மீது கற்பி கற்பிக்கப்பட்டிருப்பதைப் போல இதுதான் உண்மை அதை சொல்கிறார் புனராவத்தி சங்காரஹிதம் அதான் பாராயணம் பரமம்ய் பாராயணம் பராயணத்துக்கு அர்த்தம் சொல்லார் பரம் அயனம் பராயணம் முடிச்சுட்டார் அதுக்கு ஒன்றும் பெரிசாக விளக்கம் சொல்லலை பரம் அயனம்னா அல்டிமேட் கோல் இது தான் பரம புருஷார்த்தம் வாழ்க்கையின் பொன்னையும் புகழையும் மண்ணையும் பெறுவதல்ல நமது குறிக்கோள் இதுவே உண்மை குறிக்கோள் இதுவே இறுதிக்குறிக்கோள் இதுதான் பரம நம்முடைய முயற்சியெல்லாம் இதில் தான் இருக்கணும் வேறு எதுலேயும் இருக்கக்கூடாது நம்முடைய முயற்சியை இதை தவிர வேறு எதுலேயும் செலுத்தக்கூடாதுன்னு அர்த்தம் ஆக பரமம் எஃப் பாராயணம் பரமம் எஃப் பராயணம்னா அந்த எஃப் பரா யகாங்கிறது அப்புறம் பரா பரம் அயனம் அயனங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று பாதேன்னு அர்த்தம் ரூட்டுன்னு அர்த்தம் அயனம்ங்கிறதுக்கு டெஸ்டினேஷன்னு அர்த்தம் இது சம்ஸ்கிருதத்தில் இப்படிலாம் வரும் ஆக உத்தர அயனம் தக்ஷின அயனம் அது மாதிரி பர அயனம் பாராயணம் ரெண்டு ஆ சேர்ந்ததுன்னா ஆவாக மாறிடும் ஆஹ் பர அயனம் பாராயணம் லட்சியம்னு அர்த்தம் அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக பண்ணுறது தான் பாராயணம் பாராயணம் பண்ணுறது எதுக்குன்னா பாராயணத்துக்காக பாராயணம் பண்ணுறேன் ஆஹ அதை சொல்லிவிட்டார் அதோட முடிஞ்சு போச்சு இந்த விஷ் வியாக்கியானம் பரமம்யோ மகத்தேஜ் பரமம் யோ மகத்தபா பரமம் யோ மகத் பிரம்ம பரமம் யஃப் பாராயணம் அதுக்கு பின்னால் சொல்கிறா பாருங்கள் ஒரு க ஒரு சின்ன ஃபுட் நோட் மாதிரி எழுதுறார் படிக்கலாம் பரமகிரகணாத்து ஜி வத்தியோயோ பரம்தேஜ பரம்தபரம பரமணம் சா ஏக்கம் சர்வூத்தாம் பாராயணமிதி வாக்கியார்த்தா ரொம்ப அழகாக முடிகிறார் பரமகிரகணாத் பரமங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கு ஸ்லோகங்கள் பரமம் என்பதை எடுத்துக்கொண்டிருப்பதால் சர்வற்ற எல்லா இடத்திலும் அபரம் தேஜா ஆ பரமம் பரமம்யோ பரமம்யோ மகத்தேஜான்னு சொன்னதுனால இங்கே என்ன சொல்கிறாருன்னா அபரம் தேஜகா அபரம் தேஜான்னா சூரியனுடைய பிரகாசம் இல்லை ஜடப்பிரகாசம் சித் பிரகாசத்தை தான் பரமம் தேஜகான்னு சொல்லியிருக்கு இந்த ஜடப்பிரகாசத்தையெல்லாம் அபரம் தேஜகா இபரம் தேஜகா ஆதித்யாதிக்கம் வியாவர்த்தியதே வியாவர்த்தியத்தேன்னா என்ன அர்த்தம் பரமங்கிற அட் பரமங்கிற அட்ஜெக்டிவ் போட்டதுனால விசேஷணம் போட்டினால அ அ அ அ அ அ அ அ அ அடைமொழி போட்டினால சூரியன் முதலானவைகளெல்லாம் நீக்கப்படுகின்றனன்னர் இவைகளெல்லாம் நீக்கப்படுகின்றன வியாவர்த்தியத்தே அப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்கன்னு அர்த்தம் இது வந்து இந்த ஒளியை என் உள்ளத்திலே இருக்கிற அறிவு கண் வாயிலாக அறிகிறது ஆகவே அறிவு அறிவொளி இந்த புற ஒளியை அறிவதால் புறவொளியை ஒளிர்விக்கும் அறிவொளியே உயர்ந்தது அதான் விஷயம் ஆகவே சூரியன் முதலான புற ஒளிகள் அனைத்தும் அப்பறம் தேஜகா கீழான பிரகாஷம் என்று சொல்லி நீக்கப்படுகின்றன அது உலகியல் லௌகிக விவகாரம் வைதிக விவகாரத்துக்கு வேணால் உபயோகப்படுத்தலாம் ஆனால் தத்துவ ஞானத்துக்கு அது இல்லை அப்படிங்கிற கருத்து உபதேசிக்கப்படுது சர்வற்ற எல்லா இடத்துலையும் யகாங்கிற ஒரு பதம் வந்து paramam யோ மஹத் paramam பரமம் யஃப் பரமம் யோ மஹத் தேஜ் பரமம் யோ மகத்தபா பரமம் யோ மகத் பிரம்ம பரமம் யஹ் பராயணம் irukku, ஒரு சப்தம் இருக்குது வேர்ட் இருக்குது ஒரு ப்ரோனவுன் இருக்குது அந்த யஹாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அதுதான் சொல்கிறார் சர்வற்ற யஹா தேவஹான்னு சப்ளை பண்ணிக்கோங்கிறார் iti தேவஹா இது விசேஷத்தேச்ச யோ தேவாங்கிற சப்தத்தை எடுத்துக்கோங்கோ அதை அவரே விளக்கி சொல்கிறார் யோ தேவா பரமம் தேஜகா எந்த தேவனானவன் எந்த தே அந்த இடத்துல தேவசப்தத்துக்கே பிரகாசம் தான் அர்த்தம் திவ்வு டு ஷைன் அப்படின்னு தான் அர்த்தம் ஆஹா இங்கே என்ன சொல்கிறார் யோ தேவா பரமம் தேஜா எந்த தேவனானவன் மேலான தேஜஸ்ஸோ பரமம் தபா மேலான தபஸ்ஸோ பரமம் பிரம்ம மேலான பரம்பொருளோ பரமம் பாராயணம் மேலான குறிக்கோளோ சகா ஏக்கம் அவன் ஒருவனையே அத்தகைய ஒருவனையே சர்வபூதா நாம் பாராயணம் எல்லா உயிர்களுக்கும் அவனே இறுதி குறிக்கோளாக இருக்கிறான் என்பது வாக்கியார்த்தம் ஹோல் சென்டென்ஸோட மீனிங்னுடன் இப்போ வேர்ட் பை வேர்ட் மீனிங் சொல்லியாச்சு சொற்பொருள் சொன்ன பிறகு எனது சொற்றொடற்பொருள் தமிழில் சொன்னால் முதல்ல வேர்ட் பை வேர்ட் மீனிங் இப்போ சென்டென்ஸோட மீனிங்கிறார் யோ தேவா பரமம் தேஜா பரமம் தபா பரமம் பிரம்ம பரமம் பாராயணம் சா ஏக்கம் சர்வபூதானாம் பாராயணம் ஏன்னா முதல்ல என்ன கேட்டிருக்கார் கேள்வி கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம் வாப்பியேக்கம் அவரோட கேள்வி யுதிஷ்டிரரோட கேள்வி அதுதான் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம் வாப்பியேக்கம் அந்த கிம் வாப்பேக்கம் பரா ஏக்கம்ங்கிறத முடிக்கிறாருங்க ஏகம் பாராயணம் சர்வபூதானாம் ஏகம் பராயணம் எல்லோருக்கும் அது ஒன்றே குறிக்கோள் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இன்பந்தான் குறிக்கோள் இறைவன் இன்பமயமாக இருக்கிறான் இன்பம் வேறு இறைவன் வேறு அல்ல ஆக இருப்புணர்வு இன்ப வடிவமாக இருக்கும் இறைவனே எல்லோருக்கும் குறிக்கோள் ஆக சர்வபூதானாம் பாராயணம் இது வாக்கியார்த்த வாக்கியம்னா சென்டென்ஸ் அர்த்த இது அடிக்கடி சொல்லுவார் இது வாக்கியார்த்தான்னு சில சமயம் செம்ம பண்ணுவார் ஹோல் இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன இல்லாட்டி சாதாரணமாக அப்படியே வேர்ட் பை வேர்ட் மீனிங் சொல்லி முடிச்சுட்டு போயிடுவார் சில சமயம் வேணும்னா தேவைப்பட்டதுன்னா இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங் அப்படி சொல்லிட்டு போவார் இனி முதல் கேள்விக்கு பதில் சொல்லப்படுறார் பார்த்துக்கணும் அவர் கேள்வி வந்து ஆறு கேள்வி இருக்குது கிமேக்கம் தெய்வத்தம் லோக்கே கிம் வாப்பியேக்கம் பராயணம் ஸ்துவந்த கங்கமர்ச்சந்த பிரப்னயுர் மாணவா சுபம் கோர்மசர்வர்மாணம் பவதரமோமிஞ்சபன்முச்சதே ஜன் ஜன்மசம்சாரபந்தனத் ஆறு கேள்வி கிஞ்சபன்முச்சதே ஜந்துகு முதல் பதில் சொல்லியாச்சு இப்படி வரிசையாக சொல்லிட்டு வந்து இப்போ கிமேக்கம் தெய்வத்தம் லோகே முதல் கேள்விக்கு பதில் சொல்லப்படுறார் எந்த தெய்வம் அப்படிங்கிறார் இந்த இடத்துல தெய்வம்னா விஷ்ணு சிவன் இந்த மாதிரி ரூபங்கள்லாம் கிடையாது பரமார்த்த சத்தியத்தை சொல்ல போகிறார் மெய்ப்பொருள் தத்துவத்தை விளக்கி சொல்ல போகிறார் இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப பெரிய கமெண்ட்ரி இது பதிமூணாவது பக்கம் தொடங்குறது என்னோடய புக்கில் உங்கள் புக்கு என்ன புக்கு தெரியாது எனக்கு அதாவது நாற்பத்தி நாலாவது பக்கம் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பக்கம் இப்போ வரப்போகிற ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் எல்லாம் கொட்டேஷன் ஒரே கொட்டேஷன் மயம் அது மாத்திரம் இல்லை ஒரு ஒரு அர்த்தம் சொல்கிறதுக்கே டைம் ஆகிடும் இதில் தான் சங்கராச்சாரியர் தன்னுடைய பெருமையை காட்டுறார் தன்னுடைய மகிமையை காட்டுறார் எவ்வளவு எவ்வளவு விஷயம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது தன்னுடைய குருநாதருக்கு புரியறதுக்காக சொல்கிறார் இது மாதிரி வரப்போகிறது சில போர்ஷன்லாம் ஆக இனி வரப்போகிற பாகம் ரொம்ப நாள் இழுக்கப் போகிறது இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மாத்திரம் நம்ம நீண்ட நாட்கள் விளக்கம் பார்க்கப் போகிறோம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து கோரக்பூர் புக்கில் ஒரு ஒரு புக்லேயும் அரை அரை பக்கம் வருது ஒரு அரை பக்கம் வந்து ஹிந்தி கமெண்ட்ரி இந்த சம்ஸ்கிருத பாஷியத்துக்கு சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கிற இந்த கமெண்ட்ரிக்கு ஹிந்தி கமெண்ட்ரி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க ஆகையினால இப்படி இத்தனை பக்கத்துக்கு இந்த விஷயங்கள் வரப்போகிறது ஒரு ஒரு மந்த் ஸ்லோகத்தையும் கொட்டேஷனையும் படித்தேன் அந்த கொட்டேஷன் எங்கே வந்திருக்குன்னு பார்த்து அந்த கொட்டேஷனுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்து நம்ம போயின்ட்டுருக்கணும் சரி இனி ஸ்லோகத்தை படிப்போம் அர்த்தம் தெரிஞ்சுப்போம் ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் இது பவித்ராணாம் வாஷியத்தை படிக்கிறேன் இதனீம் பிரதம பிரஷனசிய உத்தரமாக பவித்ரா பவித்ராணாம் பவித்ரம் யோ ூத்தோய பித்த பவிஞலம் தவத்த ூத்தோய பித்தாஷ் படிக்கல பவி பவி பவித்தம் பாவனா பவித்தம் பரமஸ்மாய கீஸ परमं பிரம சர்வான்மூலையீ பரமவி பவி பவித்தம் பவித்திரம்னு சொன்னாலே பூனூருசம் அதோட த்ரம் அப்படின்னு ஒரு ஒரு சஃபிக்ஸு சேர்க்குறோம் பிரத்யகம் சாஸ்திரம் ஸ்ரோத்ரம் நேத்திரம் எல்லாத்துலேயும் த்ரம் த்ரம்னு சேர்க்குறோம் இல்லையா அது மாதிரி பவித்ரம் சாதாரணமாக பவித்ரம்னு சொன்னால் தர்ப்புல்ல கையில் போட்டுக்கிறது பவித்திரம்னு பழக்கத்தில் இருக்குது மோதிரமே போட்டுக்கிறபோது அதுக்கு பவித்திர மோதிரம் அப்படின்னு தங்கத்துலையும் அதாவது அதை போட்டு நம்ம எந்த வஸ்துவை தொட்டாலும் அது சுத்தமாகிடும் அப்படிங்கிறது நம்ம ஸ்ரத்த நம்ம நம்பிக்கை ஆக இந்த எது எல்லாத்தையும் தர்பயினால் சுத்தம் பண்ணுறது ஜலத்தினால மந்திரத்தை சொல்லி புரோக்ஷணம் பண்ணுறது ஆக இது வந்து மந்த்ரசுத்தின்னு பேர் மந்திரசுத்தி பண்ணுறோம் எந்த கர்மா பண்ணினாலும் சரீரத்தையும் சுத்தி பண்ணிக்கணும் சரீரத்தை வந்து நம்ம மண்ணெல்லாம் தேய்ச்சி சோப்பு போட்டோ குளித்து அது சுத்தம் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் சூலமான சுத்தி ஆனால் மந்திரத்தினால நம்மளை சுத்தி பண்ணிக்கிறது பஞ்ச எல்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில் ஆகம சாஸ்திரங்கள் எல்லாம் பஞ்ச சுத்தி செய்து உன்னை பாவித்தால் விளங்கும் பராபரமேங்கிறார் தாய்மானவர் பஞ்சசக்தி செய்து பாவித்து உனை பார்த்தால் விஞ்சிய ஞானம் விளங்கும் பராபரமே ஆக இந்த சுத்தி கர்மாங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் ரொம்ப அதிகம் எதுக்கெடுத்தாலும் அதை தூய்மைப்படுத்திகிட்டே இருக்கணும் தூய்மைப்படுத்துதல் புனிதப்படுத்துதல் அதுக்கு நிறைய சக்தி இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம் பரிபூர்ணமாக நம்புகிறோம் அந்த ஸ்ரத்தை நமக்கு இருக்குது ஆகா இங்கே என்ன சொல்கிறார் எல்லாம் பவித்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பார்த்தா பசுமாடு பவித்ரம் மங்களம் அப்புறம் வந்து ஒரு என்ன புஷ்பங்களை பார்த்தா அது பவித் மங்களம் எல்லாம் பவித்ரங்கிறோம் மங்களங்கிறோம் பவித்ரானாம் பவித்ரமயோ மங்களானாஞ்ச மங்களம் அப்படின்ருக்கு எல்லாத்தையுமே மங்களம்ங்கிறோம் கண்ணாடி பார்க்குறது மங்களம் எல்லாம் திரவியம் இருக்குது இந்த நம்ம பார்க்குறோமே விஷுக்கனி அன்றைக்கி நிறைய பழங்கள் எல்லாம் வச்சு காயின்ஸ் எல்லாம் பார்க்குறோம் கண்ணாடியை பார்க்குறோம் விளக்க பார்க்குறோம் இதெல்லாம் மங்களம்னு சொல்கிறோம் மங்கள திரவியங்கள்ன்னே பேர் இப்போ தட்சிணாமூர்த்தியை சுற்றி சில சின்னங்கள்லாம் வரைஞ்சிருக்கோம் நீங்கள் பார்த்தா தெரியும் அதெல்லாம் வந்து மங்கள சின்னங்கள் அது ஷக் அது க கத்தி கூட இருக்கும் கத்தி இருக்கும் சங்கு இருக்கும் ஸ்வஸ்திக் இருக்கும் கண்ணாடி இருக்கும் இங்கே கவனித்து பார்த்தா தெரியும் இந்த தடவை இது பண்ணுற போது இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த மங்கள திரவியங்கள் அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு நல்லது இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறப்போ வேதிக்கையிலாம் அதெல்லாம் வைத்திருப்பார்கள் இங்கே பார்த்தாலும் மங்களமான சின்னங்கள் மங்கள சின்னங்கள் அது பார்த்தாலே மனதுக்கு சுத்தம் அதில் இங்கே ரெண்டு இருக்குது பவித்ரம் மங்களம் ரெண்டு சொற்கள் இருக்குது இங்கே பெருமாள் கோயில் சொல்லலாம் எல்லா கோயிலையும் உண்டு பவித்ரோதவம்னு ஒரு உற்சவம் அந்த பவித்ரோதவத்தில் சில சுத்த கர்மாக்கள்லாம் செய்வார்கள் ஆஹ் பவித்ரோதவம் அங்கே என்ன சொல்கிறார் தூய்மைப்படுத்துகிற சாதனங்கள் பாவனானாம் பாவனானாங்கிறது தீர்த்தாதீனாம்னு போட்டுட்டார் தீர்த்தம் முதலான தீர்த்தம்னால் என்ன இப்போ ராமேஸ்வரத்துக்கு போனால் அங்கே இருக்கிற தீர்த்த ஸ்நானந்தான் முக்கியம் ராமநாத சுவாமி தரிசனம் பண்ணுறதை விட தீர்த்த ஸ்நானந்தான் ரொம்ப முக்கியம் அங்கே எல்லா தீர்த்தங்கள்லையும் போய் ஸ்நானம் பண்ணுறது அப்படி பண்ணின்னா நம்ம பாபங்கள்லாம் போயிடும் ஜென்ம ஜென்மாந்திரங்களில் நம்மெல்லாம் பண்ணியிருக்கிற பாவங்கள்லாம் போகுங்கிற நமக்கு பரிபூர்ண விஸ்வாசம் ஸ்ரத்த ஆஹா அதான் சொல்கிறார் தீர்த்தாதீனாம்னு போட்டார் அக்னியும் அப்படி தான் அக்னி பகவானை பூஜை பண்ணாலோ விளக்க பூஜை பண்ணினாலோ அது பவித்திரம் ஆக இந்த பவித்திர தன்மைகளுக்கெல்லாம் பவித்திர தன்மையை கொடுக்குறவன் யாருன்னா இறைவன் எதையுமே இறைவனுடைய சிந்தனையோட உதாரணத்துக்கு சிவாய நமகா அப்படின்னு மைக்க தொட்டால் மைக்கு சுத்தியாயிடும் சிவாய நமகா எல்லாத்தையும் சிவாய நமகா சிவாய நமகா அப்படி பகவான் நாமாவை சொல்லிட்டு இறைவனுடைய திருவனை திருநாமத்தை சொல்லிட்டு எதை தொட்டாலும் சரி அது சுத்தமாகிடும் யாராவது நமக்கு ஜலம் கொடுத்தாருன்னா அது ஜலத்தை வாங்கிக்கிறோம் சிவாய நமகா அது சொன்னாலே அது சுத்தமாயிடும் அதில் ஏதாவது தோஷம் இருந்தால் போயிடும் உணவு பொருளை பார்த்தோடனே சிவாய நமகா எதாக இருந்தாலும் அந்த சிவநாமத்தையோ கிருஷ்ணநாமத்தையோ ராமநாமத்தை ஏதோ பகவன் நாமாவை சொல்லணும் அந்த பகவன் நாமாவை சொன்னால் அதுக்கு சுத்தி வந்துடும் அதனால் பவித்திரத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துக்களுக்கெல்லாம் உண்மையிலேயே பவித்திரத்தன்மையை கொடுக்கக்கூடியதுன்னா தூய்மையை தருகின்ற வஸ்துக்களுக்கெல்லாம் தூய்மையை தருகின்ற தன்மை உடையவராக இறைவன் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் எதெல்லாம் தூய்மையானவை என்று நாம் கருதுகிறோமோ அவைகளுக்கெல்லாம் தூய்மையான தன்மையை கொடுப்பவர் இறைவன் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இங்கே தண்ணீர் நமக்கு தூய்மை செய்யும் புறந்தூய்மை நீராணமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் மனசோட சுத்தத்தை எதை வச்சு கண்டுபிடிக்கிறதுனா பொய் பேசாமல் இருக்கிற தன்மையை வச்சு கண்டுபிடிக்கிறது திருவள்ளூர் ஆக தூய்மை தூய்மைப்படுத்துகிற பொருள்களுக்கெல்லாம் தூய்மைப்படுத்தும் தன்மையாக விளங்குகின்றவர் இறைவன் இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி நீ தூய்மைப்படுத்துகிற பொருள்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் தூய்மை தன்மை மேலும் கூடும் என்பது கருத்து அதுதான் இங்கே சொல்கிறார் பரமஸ்து புமான் பரமஸ்து புமான் இங்கே சொல்கிறார் புமான்னால் மனிதன் தியாயதா தியானம் செய்தாலும் திருஷ்டா இறைவனுடைய திருவுருவத்தை பார்த்தாலும் கீர்த்திதா புகழ்ந்து பேசினாலும் ஸ்துதா ஸ்தோத்திரம் செய்தாலும் சம்பூஜிதா நன்றாக பூஜை செய்தாலும் நினைத்தாலும் வணங்கினாலும் இதெல்லாம் சொல்கிறார் தியாதா திருஷ்டா கீர்த்திதா ஸ்துதா சம்பூஜிதா ஸ்மிருதா பிரணதா ஏழு சொல்கிறார் எந்த மனிதன் மேலாக நன்றாக சிறப்பாக தியானம் செய்து இறைவனுடைய திருவுருவத்தை கண்குளிர கண்டு அவரை புகழ்ந்து போற்றி பாடி ஸ்தோத்திரங்கள் செய்து நன்றாக பூஜை பண்ணி நினைத்து வணங்குகிறானோ அவனுடைய பாபங்களையெல்லாம் அடியோட போக்கிறாராம் சர்வான் பாப்மனா உண்மூலையீ இது பரமம் பவித்ரம் மந் ஸ்லோகத்தில் பவித்திரம் பரமம் இல்லை இவர் பரமம் சேர்த்துக்கிறாரு பவித்ராாம் பவித்திரம் பவித்திரத்துக்கெல்லாம் பவித்திரத்தன்மையை கொடுக்கிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம் தூய்மைப்படுத்தும் சாதனங்களுக்கெல்லாம் தூய்மையை தருகின்றவராக இறைவன் விளங்குகிறார் அதனால தான் காலையிலிருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் முருகா முருகான்னு சில பேர் சொல்லிகிட்டே இருக்காங்கள் இல்லையா சில பேர் முருகா முருகாங்கிறாங்க சிவசிவாங்கிறாங்க ராமராமாங்கிறாங்க நாராயணாங்கிறாங்க ஏதோ ஒரு இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்போ தான் அது எல்லாத்துக்கும் ஒரு சுத்தியை கொடுத்து கொண்டே இருக்கும் நம்ம பகுத்தறிவையும் பயன்படுத்தணும் இந்த இறைவனுடைய நம்பிக்கையோட திருநாமங்களையும் சொல்லணும் ரெண்டும் சேர்ந்து வெறுமனை இதை சொல்லிகிட்டு எதை பண்ணாலும் ஞானபூர்வகமாக பண்ணணும் ஏன் பண்ணுறோம் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு சொல்லிகிட்டே இருக்கணும் ஆஹ பாப்மனா சர்வான் பாப்மனா அனைத்து பாவங்களையும் உன்மூலையத்தி பாஷ்யம் உன்மூலையத்தின்னா வேரோடு தூக்குறார் பாவங்களை போக்குறார் சுத்தி சமஸ்துத்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் கழுவி எழுப்பார் ஆக இந்த மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம் என் மனுஷனுக்கு ரொம்ப ஒரு என்னென்னா துன்பம் தாங்க முடியாத விஷயம் ஆ துன்பத்தை போக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் மனிதன் ஆ துன்பத்தை துன்பத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தா பாபம் சரி பாபத்தை எப்படி போக்கிறது பாபத்தை போக்கணும்னா புண்ணியத்தை நிறைய அபிவிருத்தி பண்ணணும் புண்ணியத்தை அபிவிருத்தி பண்ண புண்ணியத்தை சேர்க்கணும் புண்ணியத்தை வளர்க்கணும் நல்ல எண்ணங்களை சேர்ப்பதாலும் நல்ல எண்ணங்களை நாள்தோறும் வளர்ப்பதாலும்தான் தீய எண்ணங்களை நீக்க முடியும் ஏன்னா நம்முடைய தீய எண்ணங்களுக்கு காரணமே பாபம் துன்பத்துக்கும் காரணம் பாபம் மேலும் மேலும் பாவம் செய்வதற்கும் காரணம் பாபம் நம்ம படுற கஷ்டத்துக்கு காரணம் பார்ப்போம் அந்த கஷ்டம் வந்து இன்னும் அந்த கஷ்டத்துக்கு காரணமான பாவத்தை தொடர்ந்து செய்கிறதுக்கு காரணமும் பாவம் தான் அதனால தான் பயப்பட சொல்கிறாங்க திருநாவுக்கரசர் சொல்கிறார் இல்லையா என்ன என்னது நான் அம்ம நாம் இவர் மாணிக்கவாச அம்ம அஞ்சுமாறு அன்பில்லாத கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறுன்றார் கடவுள்கிட்ட அன்பு இல்லாதவனை பார்த்தா பயப்படணுங்கிறார் ஆனால் அதே சமயம் வந்து பசுமாட்டை கூட சாப்பிட்டாலும் பரவாயில்லை சிவ் பக்தி வச்சிருந்தால் அவனை நாம் வணங்குறேங்கிறார் திருநவுகாசர் ஆவுரித்து தின்னும் புலையரேனும் கங்கை வாழ் சடைக்கு அன்பர் ஆகில் நாம் வணங்கும் கடவுளார் அப்படியெல்லாம் பாடுறாங்க அதாவது அவனுக்கு ஏதோ தொழில் அது ஆனாலும் அவன் சிவ இறைவனிடத்தில் பக்தி வச்சுருக்கான் அவனை நான் வணங்குறேங்கிறார் ஆ இப்படியெல்லாம் நம்முடைய முன்ன பெரியவங்களெலாம் அழகாக பாடி வச்சுட்டு போயிருக்காங்க ஆ இப்படியெல்லாம் பண்ணினால் என்ன ஆகும் நான் இது எதுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் பாபத்தில் அதாவது ஸ்ரத்தை வந்துவிடுத்துனா பயப்படுவான் பாவத்துக்கு தியவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் பயம் வந்துடும் ஐயோ பாவம் பா இந்த நம்ம இருக்க போகிறது கொஞ்ச நாளைக்கு என்னத்துக்கு இந்த பாவம் பண்ணுவானே அப்படிங்கிற அந்த எண்ணம் பயம் மனசில் வர ஆரம்பிக்கும் ரொம்ப நாளைக்கு நம்ம இருக்க முடியாது ஆசைப்பட்டாலும் இருக்க முடியாது இருக்க போகிறது கொஞ்ச நாள் அதுக்குள்ளே என்னத்துக்கு இத்தனை பாவத்தை கட்டின்னு போவானே ஏற்கனவே ஏதோ பாவத்தினால்தான் துக்கப்படுறோம் அப்புறம் என்னென்னா துக்கப்படுறதுனால இன்னும் பாவத்தை அதிகமாக பண்ணினால் துக்கம் அதிகமாக குறையுமானா துக்கமாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி பாவத்தை அதிகமாக பண்ணினா துக்கம் இன்னும் கூடுமே தவிர துக்கம் குறையா எனவே துக்கத்துக்கு அந்த மாதிரி அதுக்கு என்ன சொல்லணும்னா நல்ல எண்ணங்களை வளர்க்கணும் நல்ல எண்ணங்களை முதல்ல சம்பாதிக்கணும் அப்புறம் நல்ல எண்ணங்களை விருத்தி பண்ணணும் அப்படித்தான் நீக்க முடியும் அதை விட என்னென்னா கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் பாபம் போகும் ராமேஸ்வரத்தில் போய் ஸ்நானம் பண்ணால் பாபம் போகும் அப்புறம் வந்து மகான்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணால் பாபம் போகும் கோவிலில் போய் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் நிறைய பண்ணினால் பாபங்கள்லாம் போகும் என்ன சொல்கிறோமே யானிக்காணிச்ச பாப்பானி ஜன்மாந்தர கிருத்தானிச்ச தானி தானி வினஷந்தி பதே பதே ஒரு ஒரு எடுத்து வைக்கும்போதும் பாபங்கள் அவ்வளோ தொலையர் தான் பகவானை பிரதக்ஷணம் பண்ணுறபோது கால்களால் பயனின் திரு கோகர்ணம் சூழா கால்களால் பயனென்னர் திருநாவுக்கரசர் அதாவது இந்த நெஞ்சே நீ நினையாய் கண்காள் காண்மீன்களோ வாயே வாழ்த்து மூக்கே நீ முரலாய் செவிகாள் கேண்மீன்களோ இப்படியெல்லாம் பாடியிருக்காங்க எதுக்குன்னா இந்த பாபங்கள்லாம் போகட்டும் அதனால் சங்கராச்சாரிய சொல்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன் பவித்ராாம் பவித்திரம்னால் சரி சுத்தடுத்துறதுன்னா எதை சுத்தப்படுத்துறது எது அழுக்கு வள்ளுவர் சொன்னார் இல்லையா அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா ஒரு பெரிய பாபம் கோபப்படுறது பாபம் கடுமையான வார்த்தைகளை சொல்கிறது பாபம் பேராசை பிடிக்கிறது அரு இருக்கிறது பாபம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அறம் வந்து சொல்லுகிறது தான் இது நான்கையும் விட்டுவிடு இது இழுக்கு அப்படின்னு சொல்கிறது ஆ மனத்துக்கண் மாசிலன் மாசுகள் இது தான் ஆ இதை சுத்தப்படுத்துறது நான் சுத்தப்படுத்துனோம்னா அழுக்கு இருந்தால் தானே சுத்தப்படுத்தணும் அழுக்கு என்னதுன்னா அழுக்கு வந்து நாம் இதெல்லாம் இந்த தீய குணங்கள் தான் அழுக்கு இதை மேலும் மேலும் வளர்க்கக்கூடாது ஆக அழுக்காருக்கு எதிரான பாராட்டுகின்ற மனப்பான்மையும் பேராசைக்கு நிகராக திருப்தியாக இருக்கின்ற மனப்பான்மையும் அப்புறம் வந்து கோபத்திற்கு பதிலாக பொறுமையாக இருக்கின்ற மனப்பான்மையும் கடுஞ்சொற்களுக்கு பதிலாக இனிய சொற்களை சொல்கின்ற மனப்பான்மையை கொண்டு அந்த தவறுகளை வெல்ல வேண்டும் மாசுகளை வெல்ல வேண்டும் அதற்கு ஸ்நானம் பிரயோஜனம் நம்ம இறைவனுடைய திருநாமத்தை ஆயிரத்தி எட்டு நான் வந்து இன்றைக்கி பேராசப்பட்ட பாபம் போயிடும் இன்றைக்கி நான் வந்து கடுமையாக யாரையோ பேசிவிட்டேன் அந்த பயசின பாவம் போகணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லு ஆயிரத்தெட்டு தடவை இறைவனுடைய திருநாமத்தை சொல் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதிதானே நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் ஏதோ ஒரு பகவன் நாம சொல்லி சொல்லி அதுக்கு சக்தி இருக்குது அதனால தானே படிக்கிறோம் அதனால தானே சொல்கிறார் அவர் சஹசிரமூர்த்தே புருஷோத்தம சஹசிரநேற்றான நபாஹோ சஹசிரநா ஸ்தவனம் பிரசஸ்தம் நிருச்சியத்தை ஜென்ம ஜராதிஷாந்தியை இதானே முதல்ல படிக்கிறோம் நாம ஜன்ம ஜராதிஷாந்தியை சகசிரநா ஸ்தவனம் நிருச்சியத்தை ரொம்ப அழகாக எழுதியிருக்கு ஸ்லோகங்கள்லாம் ஆனால் நமக்கு பாபம் போகணுங்கிற எண்ணம் வேணும் புண்ணியம் நிறைய சம்பாதிக்கணும் பாபம் போகணும் பாபம் போகணும் பாபத்தை சம்பாதிச்சுண்டே இருக்கக்கூடாது அ சர்வான் உன்மூலயி இரமம் பவித்ரம் அஹ தியாய திருஷ்ட கீர்த்தித்துத்தூஜிதிருத பிரணத புருஷஸ் போட்டுக்கணும் பிரணத்த புமாருஷ் சர்வா பாப்மன பப்மா பாப்மா பாப்மா பாப்மன பாப்மனி விபத்து பாப்மன் சார் ஆத்மாரி ஆமா ஆமா ஆமா ஆன ஆனவு ஆமன அது மாறி பா பிரணதங்கிறது ஷீகவச்சனித்து சம்பூஜித்தமிருத்த பிரணத்த புருஷ் சர்வன் பாப்மன உன்மூலையாஷ் படிக்கிறதுக்கு சம்ஸத தெரிஞ்சிருக்கணும் இல்லாட்டி பாஷ்யம் புரிய சர்வான் பாப்மன சர்வன் பாப்பன் உன்மூலையீடலே உண்மூலைய தீ இ தீ பரமம் பவித்ரம் எல்லாத்தையும் அடியோடு நீக்குகிறார் ஆக பாப்பியினுடைய பாபங்களை எல்லாம் போக்குகிறார் பாப்பிங்கிற தன்மையை நீக்குகிறார்னு அர்த்தம் பாவம் வந்து பாவத்தை பண்ணுறவனை சார்ந்து தானே இருக்குது ஆகவே அந்த பாப் அவனுடைய பாபங்களை எல்லாம் நீக்கி அவனை புண்ணியசாலியாக ஆக்குகிறார் கிருஷ்ணரே கீதையில் சொல்கிறார் இல்லையா எவ்வளவு பெரிய பாப்பியா இருந்தாலும் கூட நம்முடைய தன்னுடைய தவற உணர்ந்து இறைவனை வழிபடுவானேயானால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் நீங்குகின்றனங்கிற அப்பச்சேத் சுதுராச்சார பஜத்தை மாமனியபாக் சாதுரேவசமந்தவிய சமசிதோ ஹிசிப்ம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகட்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்ததி அர்ஜுனா தரம் ரொம்ப ஒழுக்கத்தில் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தாலும் ஒழுக்கம் இல்லாதவனாக இருந்தாலும் என்னை உண்மையிலேயே தன்னுடைய தவறை உணர்ந்து என்னை எவனொருவன் நினைத்து வழிபடுகிறானோ அவனை நல்லவனென்றே கருத வேண்டும் சாதுரேவசம்தவ்யா ஏனென்றால் அவன் உறுதி படைத்தவனாக இருக்கிறான் சமயக் விவசித்தோஹி அது மாத்திரமில்லை அடுத்த சுலோகத்தில் சொல்கிறார் க்ஷிப்ரம் தர்மாத்மா அவன் தர்மாத்மாவாக ஆகிவிடுவான் விரைவில் சஸ்வத்து சாந்திம் நிகச்சதி அவன் நிச்சயமாக மன அமைதி பெறுவான் ஹே கௌந்தேய ஓ அர்ஜுனா என்னை பற்றி ஊரறிய சொல் நமே பக்த பிரணஸ் சதி எனது பக்தன் ஒருபொழுதும் அழிந்து அழிந்து போக மாட்டான் அங்கே சொல்லியிருக்கு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே அடுத்த கமெண்ட் அடுத்த வியாக்கியானம் பண்ணுறார் அல்லது அப்படிங்கிறார் அவர் ஒரு ரெண்டு மீனிங் சொல்கிறார் கர்மகாண்ட மீனிங் சொல்லியாச்சு இனி ஞானகாண்ட மீனிங் சொல்ல போகிறார் பவித்ரா நாம் பவித்ரத்துக்கு கர்மகாண்ட திருஷ்டியில் அர்த்தம் சொல்லி முடிச்சுட்டார் அதாவது இறைவனுடைய இறைவனை நினைத்தால் சமஸ்தாவங்களையும் நீக்கக்கூடிய சக்தி இறைவனுடைய திருநாமத்துக்கு இருக்குது நீங்கள் எங்கே ஜலத்தில் போய் ஸ்நானம் பண்ணுற போது கங்கையில் ஸ்நானம் பண்ணாலும் யமுனையில் ஸ்நானம் பண்ணாலும் எந்த இடத்துல நாம் ஸ்நானம் பண்ணினாலும் அந்த நமக்கு அந்த ஒரு பாப நிவிற்த்தி பாபம் போகுங்கிற எண்ணத்தோடு ஸ்நானம் பண்ணணும் கங்கையில் குளிக்கிற போது நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாபங்களெல்லாம் போகட்டும் அப்படின்னு நினச்சி குளித்தா அந்த பாவங்கள்லாம் போயிடும் ஜென்ம ஜென்மாந்திரங்கள்லாம் நான் என்ன பாவம் செஞ்சேனோ தெரியாது அத்தனை பாவங்களும் போகட்டும் அப்படின்னு நினச்சி ஸ்நானம் பண்ணால் சத்ய்புனாதி காவேரி காவேரி வந்து உடனே கங்கையின் புனிதமாய காவேரினார் ஆழ்வார் அப்போ இருப்பிட காவேரி வந்து மந்திரத்தை சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணால் போய்டும் இல்லை வேதத்தில் அவ்வளவு பாவம் சொல்லியிருக்கு அத்தனை பாவம் போறது அத்தியாசநாதீபானாத் தியட்ச புக்ராத் பிரதிக்கிரக்து தன்னோ வருணோ ராஜா பாணினாஹவமரிசத்து அதெல்லாம் விளக்கமெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் மகாநாராயணபுருஷத்தில் சரி இனி அடுத்த வியாக்கியானம் படிக்கலாம் இன்னொரு விகல்பம் பவித்ராணாம் பவித்திரங்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் பாபங்களை போக்குகின்றது ஆக தூய்மைப்படுத்துகின்ற சாதனங்களிலெல்லாம் இறைவன் வியாபித்திருப்பதால் இறைவனை நினைத்து கொண்டு அந்த தூய்மைப்படுத்துகிற சாதனங்களை வைதிக சாதனங்களை பயன்படுத்துகின்ற பொழுது லௌகிக சாதனத்தில் தான் வைதிகத்தை நுழைக்கிறோம் அப்படி அந்த சிந்தனையோடு ஸ்நானம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணினோமானால் எல்லாரும் குளிக்கிறான் எல்லாரும் சாப்பிட்றான் ஆனால் இவன் இறை இறை சிந்தனையோடு குளிக்கிறான் இறை சிந்தனையோடு சாப்பிடுகிறான் ஆகையினால அவனுக்கு எல்லாம் தூய்மை அதிகமாகிறது பாபங்கள் போகின்றன அப்படிங்கிறது கருத்து அடுத்த வியாக்கியான கமெண்ட்ரி படிப்போம் சம்சாரபந்துஹேது பூதம் हेतु ஹேதுபூதம் புண்ணியா புண்ணியாத்மகம் கர்ம தற்கானம் சர்வம் நாஷயதி சுவாத்மானே நேதி பவி பவித்திரேத்துபூ புனியபுணியம்தாரணம் அஞ்ஞானம் சர்வ நாசயாத்மானே நேதி பவித்ராாம் பவித்திரம் முதல்ல பவித்ராாம் பாவனானாம் தீர்த்தாதீனாம் பவித்ரம்னு சொன்னார் இப்போ இங்கே பவித்ராணாம் பவித்ரத்துக்கு இன்னொரு மீனிங் சொல்ற வானு போட்டிருக்கார் ஸ்வயாத்தாத்ம ஜானேன இதி வா இந்த வாங்கிறது விகல்பம் இப்படியும் எடுத்துக்கலாம் மீனிங் அப்படிங்கிறார் முதல்ல ஒரு மீனிங் சொல்லிட்டார் அது சாதாரணமாக சொல்கிற பொருள் அஹ ஈஷர ஈஸ்வரமஸ்மரணம் ஈஸ்வரம் ஈஷரீத்தனம் ஈஸ்வரஸ்துதிரப்பூஜனம் ஈஸ்வரஸ்மரணம் எல்லாம் பவித்தாண்டம் பவி பவிம்னா பபனிவத்திசானிப்பிரதம் மெஞ்ஞானம் பெறுவதற்குரிய தகுதியை கொடுக்கும் புலநடக்கம் பண்ணுவதற்கு எளிமையாக உதவி புரியும் நாம் இந்திரிய நிகிரகம் பண்ணணும்னா வெறும் அறிவால முடியாது அருளாலையும் சேர்ந்து தான் முடி பண்ணணும் தாய்மான் அவர் அருளாலே எவையும் பார் என்றான் அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன் இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழி புரியவே இல்லைங்கிற அனுக்கிரகத்தோட கூடின அறிவு அனுகிரகம் இல்லாத அறிவு பிரயோஜனப்படாது அதனால தான் நமக்கு வந்து ஈஸ்வர பக்தியோடு இருக்கிற ஞானத்தை தான் நம்ம சொல்கிறோம் ஆ ஞானம் வேணும் பக்தியும் வேணும் ஆகா ஈஸ்வரனை பற்றின ஞானத்தோட ஈஸ்வர பக்தியை பண்ணி அதுக்கப்புறம் எப்படி இருக்கணுங்கிற அறிவை பயன்படுத்தினோம்னா ரெண்டும் அனுகூலமாக இருக்கும் விவேகமும் வேணும் பக்தியும் வேணும் அதுதான் இங்கே சொல்கிறார் அடுத்தது என்னென்னா சம்சாரபந்த ஹேது பூதம் சம்சார பந்த ஹேது பூதம் சம்சாரம்னா என்ன மறுபடியும் மறுபடியும் உடம்பு எடுக்கிறது ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரேஷயனம் இகசம்சாரே ஒரு உடம்பாக எடுத்து எடுத்து உழண்டுட்டே இருக்கிறது அப்படி அதில் மாத்திரம் இல்லை வந்து அட்டாச்மெண்ட்டு பணத்தை விட முடியாது சாமானை விட முடியாது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ விட சொல்லி கஷ்டப்பட்டுண்டு அப்படியே இழுக்கி பிடிச்சோம் ஐயோ மென்டலி ஃபிசிக்கலி எல்லாத்தையும் ஓனப் பண்ணிட்டு அதை விடவே முடியாது அதுதான் அதை விட்டு நான் அதை உடம்பு தான் நம்மளை விட்டு போனால் தான் உண்டு உடம்புலேருந்து ஜீவன் விட்டு போனால் தான் உண்டு இந்த குழந்தை எல்லாம் வந்து சில பொம்மையை கையில் வச்சுட்டு தான் தூங்கும் அதை வச்சுட்டு தான் அது நீங்கள் பிடிங்கினீங்கன்னு வச்சுக்கோ உடனே அழகாரம்மிச்சிடணும் அதனால் பேசாமல் வச்சுடணும் அதுக்கப்புறம் எதுவாக தூங்கின அப்புறம் நீங்கள் எடுங்கோ ஒன்றும் தெரியாது அதுக்கு தூக்கம் பிரதானமாயிடும் இது மாதிரி அப்படி தான் எல்லாத்தையும் வந்து ப்ரொசஸ் பண்ணிட்டு அதை விட முடியாமல் கஷ்டப்படுறது ஆக சம்சார பந்த ஹேத்து பூதம் பழைய சினிமா பாட்டு ஒன்று உண்டு பற்று வைப்பதெல்லாம் பற்று விடற்குத்தான் அப்படின்னு ஒன்று இருக்குது நிறைய பேர் இந்த பாட்டு தெரியுமா தெரியாது என்னது அது கேபி சுந்தராம்பாவோட பாட்டு ரொம்ப ஃபேமஸ் பாட்டு அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு அதாவது துன்பமெல்லாம் மனதை சுத்தம் செய்யத்தான் துன்பமெல்லாம் மனதவை சுத்தம் செய்யத்தான் தோள் இருப்பதெல்லாம் சுமையை தாங்கி கொள்ளத்தான் வீடுமனை வாசலெல்லாம் பற்று வைக்கத்தான் பற்று வைப்பதெல்லாம் பற்று விடறுவதற்குத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வாழ்க்கையெனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் அப்படின்னு ஒரு பாட்டு எப்படி இருக்கு பாருங்க துன்பமெல்லாம் மனதை சுத்தம் செய்யத்தான் தோள்கள் இருப்பதெல்லாம் சுமையை தாங்கி கொள்ளத்தான் அப்புறம் வந்து என்னதுன்னா வீடுமனை வாசல் எல்லாம் பற்று வைக்கத்தான் பற்று வைப்பதெல்லாம் பற்று விடுவதற்குத்தான் சொல்லியிருக்கு ஆனாலும் நிறைய பேர் கடைசி வரைக்கும் பற்ற விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுண்டு ஆஹா சம்சார பந்த ஹேத்து பூதம் பந்தம் இந்த உடம்பு உலகத்தில் வந்த உடனே கொஞ்சமாக அது விவேகம் வேண்டாம் இது எல்லாத்தையும் பிடிச்சின்டுறான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கிடையாது இப்போ பிடிச்சுட்டுருக்கோம் நம்ம அந்த பந்த ஹேத்து ஹேத்துன்னு அதுக்கு காரணமாக இருப்பது என்னதுன்னா புண்ணியம் அப்புண்ணியங்கிறார் புண்ணியா புண்ணியாத்மகம் இது சங்கராச்சாரியோட லாங்குவேஜ் பாவனோடு சொல்ல மாட்டார் புண்ணிய பாபாத்மகம்னு சொல்ல மாட்டார் புண்ணியம் அப்புண்ணியம் புண்ணியா புண்ணியாத்மகம் அதாவது வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற இன்பத் துன்பங்களுக்கெல்லாம் புண்ணிய பாவங்கள் தானே காரணம் புண்ணியா புண்ணியாத்மகம் கர்மன்னர் சஞ்சிதம் ஆகாமி சஞ்சித பிராரப்த கர்மா ஆ பிராரப்த கர்மா அது என்னமாக இருக்குதுன்னா புண்ணியா நம்ம பண்ண புண்ணிய பாபத்தை பொறுத்து இருக்குது சுகதுக்கம் தற்காரண்ச அஜானம் அந்த கர்மாவுக்கு காரணம் என்னன்னா அகம் அபூர்ணகாங்கிற அஜானம் நான் நிறைவில்லாதவன் நான் குறைவானவன் நான் முழுமை இல்லாதவன் அப்படிங்கிற அறியாமை காரணம் தற்காரண்ச அஜானம் அதனாலே அது என்னாகிறதுனா அந்த அஜானம் சர்வம் நாசையத்தி எல்லாத்தையும் நாசம் பண்ணுறதுதான் எதெல்லாம் சம்சார பந்தத்துக்கு காரணமாக இருக்கிற புண்ணியா புண்ணியங்களாகிய கர்மத்தையும் அதற்கு காரணமாகிய எல்லாவற்றையும் நாசம் பண்ணுகிறது அழிக்கிறது எதுன்னா ஸ்வயாதாத்மானேன தன்னை பற்றிய உண்மை அறிவால் தன்னை பற்றிய உண்மை அறிவால் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே அப்படின்னு சொன்ன மாதிரி தன்னை பற்றிய உண்மையான தெளிந்த அறிவால் என்பதனால் பவித்ராணாம் பவித்ரம் அப்படி சொல்கிறார் பவித்ராணாம் பவித்ரம்னா என்னென்னா அப்படின்னா இந்த பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய சாதனங்களுக்கும் மேலான சாதனம் பவித்திரம் ஞானம்ங்கிறார் இந்த இடத்துல பவித்ராணாம் பவித்திரம்னா ஞானம்னு அர்த்தம் அதாவது சம்சாரத்தை அழிக்கும் ஞானம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் மற்றதெல்லாம் மற்ற பவித்திரமெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த பவித்திரத்தை ஒரு யூஸ் பண்ணால் போற அவ்வளோதான் நகி ஞானேன சதிருஷம் பவித்திரம்ிக வித்யதேன்னார் பகவான் கீதையில் ஞானத்துக்கு ஒப்பான தூய்மை சாதனம் எதுவும் இல்லை ஆகவே பவித்ரம் ரெண்டு பவித்ரம் அதாவது பாபங்களை போக்குவதால் ஈஸ்வரன் பவித்திரம் என்று சொல்லப்படுகிறார் இந்த அனைத்து வேற்றுமைகளையும் நீக்குவதால் ஞானம் பவித்திரம் என்று சொல்லப்படுகிறது இறைவன் வேறு ஞானம் வேறல்ல ஞானமே இறைவன் இறைவனே ஞானம் ஆகவே பவித்ரம் என்பது ஞானம் என்பதை குறிக்கிறது பவித்ரம் என்பது பாப நிவருத்தி சாதனம் என்பதையும் குறிக்கிறது ஆக கர்மகாண்ட திருஷ்டியில் பவித்ராணாம் பவித்ரம் ஞானகாண்ட திருஷ்டியில் பவித்ராணாம் பவித்திரம் ரெண்டு வகையான வியாக்கியானத்தையும் ஆச்சாரியர் இங்கே உபதேசம் பண்ணியிருக்கிறார் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து படிக்கலாம் சஹசிரமூர்த்தே புருஷோத்தமசிரேத் பாதபாஹோ சஹசிரநாஸ்தவனம் பிரசஸ்தம் निरुच्यते நருச்சியத்தை நமோஸ்வனன்ய சகசிரமூர் சகசிரபாட்சிருபாஹ்நா सहस्रकोटि சோட்டியாரிணே நம ஷ்ருஸ்மிருதிபுரானாலயம் நமாவத் பாதம் சங்கரம் லோகம் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுநாமி